அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரில் இருந்துட்டு பழைய பாத்திரத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு அங்க இருந்த சில எலிக்குட்டிகள் வெளியே வந்து விழுந்துருச்சு எலிக்குட்டிகளுடைய தாய் இதை பார்த்து பயந்து போய் குட்டிகளை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிருச்சு முனிவர் பார்த்தாரு அஞ்சு எலிக்குட்டிகள் சுண்டலி குட்டிகள் இருந்துச்சு அவரு உடனே அதை விரட்டி விடாம தாங்கிட்ட இருந்த தானியத்தை போட்டு இந்த அஞ்சு சுண்டலிகளையும் வளர்த்து வந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பூனைப்பூ இருந்துருச்சு அந்த பூனைப்பூ வந்து நாலு எலிக்குட்டிகளை சாப்பிடுச்சு அடிச்சு சாப்பிடுச்சு அதுல தந்திரசாலியான ஒரே ஒரு சுண்டலி குட்டி மாத்திரம் ஒரு மூளையில போய் பதுங்கி தப்பிச்சிக்கிடுச்சு உடனே முனிவர் அந்த ஒரு சுண்டலிய மாத்திரம் மறுபடி உணவு கொடுத்து அதை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு ஆனா அப்பப்போ அந்த பூனை வரும் பூனை பார்த்த உடனே சுண்டலி பயந்து உள்ள ஓடி வந்துடும் பூனைய முனிவர் விரட்டி விட்டுருவாரு அப்புறம் முனிவர் யோசிச்சாரு நம்ம எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த பூனைக்கிட்ட இருந்து சுண்டலியை காப்பாத்த போறோமோ தெரியல அப்புறம் ஒவ்வொரு தடவை பூனை வர்றப்போவும் அவரு கண் ஒழிக்க வேண்டியதாக இருந்துச்சு நிறைய நேரம் அவரு தியானத்துல இருப்பாரு அப்போ அவருடைய தெரிஞ்சிச்சு கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணாரு கொகையில ஏற்கனவே ஒரு பூனை இருக்கிறதுனால பூனை வர்றத நிறுத்திருச்சு இப்போ இந்த பூனை கொஞ்சம் சுதந்திரமா சுத்தி வந்துருச்சு இது ஒரு காட்டு நாய் பாத்துருச்சுங்க அந்த காட்டு நாய்க்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா எப்படியாவது இந்த பூனையை அடிச்சு நாம சாப்பிட்றணும்னு ஒரு ஆசை இப்போ முனிவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூனைய காட்டு நாய்டருந்து காப்பாத்தணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு உடனே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த பூனைய காட்டுநாய மாத்திட்டாரு காட்டுநாய மாறினோடனே அது இன்னும் கொஞ்சம் தெம்போட வெளியே சுத்தி வந்துச்சுது இப்போ அந்த காட்டுநாய் அடிக்கிறதுக்கு ஒரு சிறுத்தை வந்துருச்சுங்க அந்த சிறுத்திட்ட இருந்து எப்படியோ முனிவர் அந்த காட்டுநாயை காப்பாத்திட்டாரு என்னடா இது ஒம்பா போச்சு எலியை நாம பூனையா மாத்திரம் பூனைய காட்டுநாய மாத்தணும் இப்ப காட்டுநாய என்ன பண்றது அதை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத யோசிச்ச முனிவரு ஏன் இதை ஒரே அடியா நாம சிங்கம்மா மாத்திரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அதை சிங்கம்மா மாத்திட்டாரு அந்த சிங்கமும் சுண்டலி சிங்கம்மா மாறி சுதந்திரமா காட்டுல சுத்தி வந்துச்சு அது காட்டுல நடந்து செல்லும் போது எதிர்பட்ட ஒவ்வொரு விலங்குகளும் அதை பார்த்து ஓடி ஒழுங்கிச்சு உடலளவுல அது சிங்கமா இருந்தது இல்லாம மனதளவுல அது எலியாத்தான் இருந்துச்சு எனவே தன்னம்பிக்கை இல்லாம எப்போதும் ஒரு போராட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருந்து வந்துச்சு சிங்கம் இந்த நெல்லிலிருந்து மாறுறதுக்காக சிங்கம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சது அதாவது எப்படின்னு சொன்னா ம எலி அப்படிங்கிற விஷயம் இந்த முனிவருக்கு மாத்திரம்தானே தெரியும் நாம இந்த முனிவரை கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னா நாம எலி அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது நாம ஒரு நிஜமான சிங்கம் ஆயிரலாம் சொல்லிட்டு முனிவரை கொல்றதுக்கு மெதுவா நெருங்கிச்சது அந்த சிங்கம் அதோடைய நோக்கத்தை உணர்ந்துகிட்ட முனிவர் மறுபடியும் சிங்கத்தை எலியா மாத்தி அங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாரு ஆமாங்க உலகத்துல எது வேணாலும் மாறலாம் ஆனா அந்த மாற்றம் உள்ள இருந்து வரவேணும் அப்படின்னா தான் அது நிஜமான மாற்றமா இருக்கும் நம்ம வளர்ச்சிக்கான மாற்றமா இருக்கும் நன்றி